வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா புண்படுத்திய ஒருவனை வெறுப்பது மனித இயல்பாகும் ஆம் புண்படுத்திய ஒருவனை வெறுப்பது மனித இயல்பாகும் என்கிறார் டேனியஸ் நன்றி வணக்கம்